தொண்ணூற்றி ஆயிஷா அலி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தமது ருக்குவிலும் சஜிதாவிலும் இறைவா நீ தூயவன் உன்னை புகழ்கிறேன் என்னை மன்னித்து விடு என்று கூறக்கூடியவர்களாக இருந்தனர்